சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் திரு சுவாமிநாதன் அய்யா அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு வருகைக்கும் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை அய்யனாதரம் தட்சிணாந்தரத்தில் அவர்கள் சோனடியார் விளக்கேற்றி வைத்து சிறப்பித்தார்கள் அன்னே, மாமணியே மழபாடியுள் மாணிக்கனே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்ல இனி யாரை நினைக்கனே yaare ninekene yaare ninekene aa na na re aa اشتركوا في القناة திருவையாறு தரிசனம் பண்ணிவிட்டு இரவு துயில் கொள்ளுகிறார் சுவாமி திரு மழபாடி இறைவன் அவர் கனவுல போய் மழபாடி வர மறந்தனையோ அப்படின்னு கேட்கிறார் நம்ம கனவுலாம் இறைவன் வருகிறானா எங்கேயாவது போறாப்புல யாராவது உதைக்கிறாப்புல யாராவது அடிக்கிறாப்புல இப்படித்தான் நமக்கு கனவு வரும். அவர் கனவுல இறைவன் போய் மழபாடி வர மறந்தனையோன்னு கேட்டான் உடனே எந்திரிச்சு உட்கார்ந்து இந்த பாட்டை பாடுறார் உன்னார் மேனியனே புலித்தோலே அரைக்கசித்து மின்னார் செஞ்சடை மேல் மிடர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னை யாரை நினைக்கிறேனே என்னை மறந்துனையான்னு அவன் கேட்டு விட்டான் உன்னைய தவிர நான் வேற யார நினைக்கிறேன் பழபாடியுள் மாணிக்கனே யாரை நினைக்க நினைக்க போறேன் இந்த தேவாரம் நிச்சயமா தமிழ் தமிழ்நாட்டிலிருந்து அப்ப இருந்த தமிழர்களுக்கு தெரியும் இன்னொரு பேர் சொல்லட்டுமா அப்ப இருந்த தமிழர்களுக்கு இந்த பாட்டு கொஞ்சம் தெரியும் இப்ப இருக்கிற தமிழர்களுக்கு எந்த சினிமா பாட்டு தெரியும்னா அதுதான் தெரியும் இன்னைக்கு இருக்கிற நிலை அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கோலக்காவுக்கு போனார் திருக்கோலக்காவில திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுக்கு பொற்றாலம் கொடுத்தான் சுவாமி வரலாறை எண்ணி பார்க்கிறார் அவர் எப்பொழுது நாம கூட நம்முடைய குடும்பத்தினுடைய வரலாறு நாம தெரிந்து கொள்றது நமக்கு நல்லது நம்ம பாட்டனார் என்ன செய்தார் இந்த வீடு நமக்கு எப்படி வந்தது இந்த வீட்டை கட்டியவர் யார் நாம கட்டலையே நம்ம எந்த பாட்டனார் இதை கட்டினார் எப்பொழுது சிரமப்பட்டவர் கட்டியிருப்பார் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறது நல்லது சும்மா ஊர்ல உட்கார்ந்து நாம அனுபவிக்க மாட்டா இருந்தால் போறார் அல்லவா அப்பதான் அந்த அவருடைய அந்த வீட்டுடைய பெய்ஸ் நமக்கு தெரியும் அந்த மாதிரி இவர் என்ன நினைக்கிறார் திருக்கோலக்காவில் ஆண்டவன் திருஞார் சமுதருக்கு பொற்றாலம் கொடுத்தானே அப்படின்னு என்றார் பொற்றாளம் கொடுத்தானே நினைக்கிறார் ஐயா ஒரு பொற்றாலம் என்ன விலை இருக்கும் ஆண்டவன் கொடுத்த பிரசாதத்திற்கு மதிப்பு கிடையாது திருக்கோயில்களை விபூதி கொடுக்கிறாங்க வாயிலையும் போட்டுக்கிறோம் தலையிலும் போட்டுக்கிறோம் நெத்திலையும் வைக்கணும் சில பேர் கீழே போடுறா மகாபாபம் விபூதிய கீழே போட்டோம்னா மகாபாபம் ஆமா அதுக்கு இவன் வாங்காமே இருக்கலாம் இல்லையா ஆமா விபூதி கீழே நான் போடவே கூடாது ஒரு துகள் விபூதி கீழே காலத்திலோ நரகத்துல இருக்கணும் ஆமா அந்த கீழே போடுறான்னு சொன்னா அந்த விபூதியை வாங்காம இருக்கலாம் ஐயா கோயில்ல ஒரு ஒரு பிடி சக்கர பொங்கல் ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில் போட்டு பாக்க கீழே போடுவானா என்ன நல்லா இருக்கு அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை கையை நீட்டுவான் எடுத்துமாறா குழந்தைகள் சாப்பிடுவோம் வீட்டுக்காரர் சாப்பிடுவா அப்படின்னு வாங்கி விடுவான் அப்ப விபூதியை விட சக்கரம்களை விட விபூதி ரொம்ப மட்டமா போயிடுது ஆமா நிச்சயமா அந்த விபூதி அத்தனை நீ பூசிக்கிறதா இருந்தா வாங்கு இல்ல நீ வாங்காமே வந்துவிடு நீ வாங்காததுனால அந்த விபூதிக்கு ஒன்னும் குறைவுது ஆக திருக்கோலக்காவுக்கு போறார் திருஞான சம்பந்தர் அவர் கைநாள் தாளம் போட்டு பாடினார் ஆண்டவன் பார்த்தான் தாளம் ஒண்ணு கூட இருந்ததுன்னா ஜில்லு ஜில்லு கேட்குமே அப்படின்னு ஆண்டவன் எண்ணி தான் அதை தேடி எடுக்கணும் போது எப்போது இருக்கும் என்ன பண்ற சாமி ஒரு பொன் தாளம் கொடுக்கிறான் பித்தளை நாள் பஞ்சலோகத்தினால தாளம் ஆண்டவன் இவருக்கு என்ன பண்ண ஒரு பொற்றாளம் கொடுத்தான் பொற்றாளம் கொடுத்தவன் தான் ஒரு அற்புதமான திருப்பதியை பாடினார் என்பது வரலாறு Da-da-na, da-da-na, da-da-na. கோலக்காவுல கோலக்காவுல கோலக்காவுல கடையும் துறையும் சாம்பி அதிகம் பூரா நம்ம படிச்சு பார்த்தோம்னா திருஞான சமுதிர தேவாராய் அவருக்கு இந்த கதிகத்தில் பொற்றாலம் எனக்கு கொடுத்தான் குறிப்பே இல்லை குறிப்பே இல்லைன்னு சொன்னா இறைவனுடன் நம்பிக்கை இல்லை அந்த நன்றி இல்லை அப்படின்னு நம்ம எண்ணிவிட முடியாது திருஞான சமுத்திரம் நமக்கு தலைவர் அவர் இல்லைன்னு சொன்னா ஏழாவது நூற்றாண்டு இந்த சமுதாயம் அழிந்தே போயிருக்கும் ஆமா திருஞான சம்பந்த சமுதாயத்தை காப்பாற்றி விட்டவர் ஆனால் அவர் மேல நம்ம தப்பு எண்ணவே முடியாது என்னவே முடியாது என்னவும் கூடாது ஆமா இந்த குறிப்பு இல்லைங்கிறது நம்ம சொல்லிவிட முடியாது இந்த குறிப்பை சுந்தரவர் சொல்றார் இந்த குறிப்பு தான் தெய்வ சேர்க்கலார் வருமானுக்கு அம்பிட்டு தெவசேக்கில பெருமான் தேவாரத்தை எழுத்து எடுத்த எண்ணி படித்திருக்கிறார் கடவுளருடாலே பெரிய புராணம் பாடினார் என்பது ஒரு வரலாறு உண்டு தேவாரத்தை அவர் படித்திருக்க கூடும் என்று பலரும் எண்ணுகிறார்கள் இதை எண்ணி பார்த்த எண்ணி பார்த்துதான் தெய்வ சேக்கிரார் பெருமான் திருக்கோளக்காவிலே ஆண்டவனுக்கு தாளம் கொடுத்திருக்கிறார் இதன் சுந்தரர் சொல்றார் அதுல ஒரு நகனம் என்னன்னு கேட்டீங்கன்னா காலம் கிடைச்ச உடனே எந்த ராகத்துல திரு ஞான சம்பந்தர் பாடினாரோ அதே ராகத்திலேயே சுந்தரரும் பாடுற அது இந்த சின்ன பிள்ளைகள் ஒண்ணு சொல்லும் பாருங்க யானை வந்தது புல்ல தின்னது புல்ல தின்னது புலியும் வந்தது புலியும் தொடர்ச்சி வருகத்திலே சொல்றிய சுந்தர தமிழ் பரப்பு ஞானதம்பந்தனுக்கு உடலை என்ன சொல்லிருக்கணும் நானும் இன்னிசையால் கடவுள் நெறி பரப்பு எவருக்குன்னு சொல்லியிருக்கணும் ஆமா சுந்தரா தமிழ் பரப்பு என்ன அர்த்தம் தமிழும் கடவுளும் ஒண்ணு அப்படின்னு எண்ணி இருக்காரு ஆமா நாளும் இன்னிக்கையா தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையான அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையான என் மனஸ்கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்றாலும் அங்கணம் தன்னை எங்கணமிரங்கும் கோழிலு பெறும் கோயில் உள்ளானை கோலக்காலில் கண்டு கொண்டேனே மந்தது ஏழாவது நூற்றாண்டு அதாவது கிபி ஏழாவது நூற்றாண்டு சுந்தரர் அந்த கோயிலுக்கு போனது ஒன்பதாவது நூற்றாண்டு ஆராய்ச்சி படி இருக்கு அப்புறமா அந்த ஊருக்கு போன சுந்தரர் இந்த வரலாற்றை எண்ணி பார்க்கிறார் அதை முதலே சொன்னேன் நம்ம குடும்பத்தினுடைய வரலாறு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம் அப்பத்தான் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் நமக்கு தெரியும் அதை நாம ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை நிச்சயமாக தெரிந்ததோ அல்லது கடவுள் உணர்த்தினாரோ அதை நாம சொல்லுவதற்கு இல்லை கடவுளும் உணர்த்தி இருக்கலாம் ஜனங்களும் சொல்லி இருக்கலாம் அல்லவா ஆமா தெய்வம் மனுஷர்பேன அப்படின்னு வடமொழியில் ஒரு சொல்ல சொல்லுவார்கள் அப்ப மனுஷன் சொல்லி கடவுள் சொன்னது போல என்று நாம எண்ணிக்கொள்வோம் இதைத்தான் எண்ணுகிறார் சுவாமி தாளம் கொடுத்தே நீ என்று புகழ்ந்து பாடுகிறார் சுவாமி தமிழ் பரப்பு அல்லது சிவநெறி பரப்பும் ஆமா தமிழ் பரப்பு ஞான சம்பந்தனுக்கு உலக வரும் தாளம் நீந்தவனு பாடலுக்கு இரங்கும் தன்மையாளனை எந்த கடவுளும் பாட்டத்தான் விரும்புறான் இல்லீங்களா சர்ச்சுக்கு போங்க எல்லாரும் சேர்ந்து பாடுறான் முஸ்லீம்களும் பாடுறான் நம்மளையும் அப்படித்தானே இருந்திருக்கணும் ஆனா இன்னைக்கு ஏதோ இந்த கோயில்ல ஓதுவார் மாத்திரம் ஏதோ சாமிக்கு ரெண்டு பாட்டு சொல்றான் பாக்கி பேர்லாம் வாய மூடி இதுக்கு மாணிக்க வாசகர் மாணிக்கவாசகருடைய திருவாசகர் என்ன சொல்றது இன்னி தெய்வீணையர் யாழினர் உருவால் இரு கொடு தோத்திரம் எம்பினர் உருவால் அப்படின்பாரு கோயில் இதெல்லாம் நடந்திருக்கிறது இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் மாத்திரம்தான் அது விடுபட்டு விட்டது என்று நான் எண்ணுகிறேன் கோயில் ஒரு பத்து பக்தர்கள் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பாடினாங்க அவன் தான் பாடுவானே தவிர இவர்கள் சுத்தமா வாய மூடிட்டே இருப்பாங்க குடியம் கொடுத்தா மாத்திரம் வாய நல்லா திறந்துருவாங்க திருவாதகம் என்ன சொல்லுகிறது வேதமும் வந்தது அந்த தோத்திரமும் அங்க பாடி இருக்கிறார்கள் என்று நாம என்ன இடம் இருக்கிறோம் போனா நிச்சயமா ஒரு பாட்டு சொல்ல தெரிஞ்சுக்கணும் என்னுடைய பத்தாவது வயசுல என்னுடைய தந்தையார் எனக்கு ரெண்டு சேவாரம் சொல்லி வச்சார் அது அந்த நாளில் அப்படித்தான் இருந்தது இந்த நாளைக்கு அப்பா சொன்னா கேட்கவும் மாட்டான் அது தேவாரம்னா நிச்சயமா கேட்க மாட்டான் இல்லையா ஆமா இன்னைக்கு சூழ்நிலை இப்படி அதனால அத சொல்ற சாமி பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை பாட்டுன்னா பிரியமா கேட்பான் சாமி இல்ல பாட்டு தெரியலையா ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் இது ஏன் சொல்லிவிடு இது ஒண்ணும் பாட்டு விசாரமும் என்று நமக்கு சொல்ல தோணுகிறோம் இல்லையா திருஞான சம்பந்தர் பாட்டு யார் திருநாவுக்கரசர் பான்னார் சுந்தரர் பாண்டார் மாணிக்கவாதர் பாண்டார் அருணகிரார் பாண்டார் ராமணி அடிகளார் பாடாதவங்க நாம இல்லையா ஆமா பாடலுக்கு இரண்டும் தன்மையாடல என் மனக்கருத்தை ஆளும் பூதங்கள் பாட என்றாடும் அங்கனாதனை என்கிடமிருந்தும் கோடி பெருங்கோயில் உள்ளானே கோலக்கானே கண்டு கொண்டேனே கோலக்கான என்ன அர்த்தம் கோலம் அழகு கா சோலை அழகிய சோலையை உடைய ஊர் என்று பேர் இது சீர்காழிக்கு அருகாமையில இருக்கு திருஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்ததுனால அந்த ஊருக்கு இப்போ இந்த படிக்காத மக்கள்லாம் சொல்றது திருக்கோலக்கான்னு சொல்லாது என்ன சொல்லும் திருத்தாளமுடையார் கோயில் தான் சொல்லும் படித்தவன் படிக்க படித்தவன் கோலக்கான்னு சொல்லுவான் திருத்தாளமுடையார் கோயில் சொல்லுவான் படிக்காதவா திருத்தாளமுடையார் கோயில் மாத்திரம் தான் சொல்லுவோம் என்ன காரணம் திருஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்ததுனால ஊருக்கு திருத்தாளமுடையார் கோயில் என்ன பேரு தாளபுரீஸ்வரர் தாளம் கொடுத்ததுனால தாளபுரீஸ்வரர் திருஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்ததுனால தான் சுவாமிக்கு தாளபுரீஸ்வரர் பேரு வந்தது அப்ப திருஞான சம்பந்தர் இருந்தது ஏழாவது நூற்றாண்டு தானே அதுக்கு முந்தி சுவாமிக்கு என்ன பேர் இருந்தது நான் அந்த ஊருக்கு பாட போனேன் பரம்பரை பரம்பரையா அந்த கோயிலுக்கு திருப்பூச செய்கிற ஒரு குருக்கள் ஒருத்தர் அவர் இப்போ சீனாழியில் இருக்கார் இப்போ முன்ன இங்க வந்து தாம்பரத்துல இருந்துகிட்டு இருந்தாங்க நல்ல சிவபூஜை செய்கிறவங்க அவர் பார்த்தாலே குருக்கள்னு பார்த்தாலே நம்ம கீழே விழுந்து கும்பிடணும் போல தோணும் சில பேரை ஏண்டா கும்பிடுனோம்னு தோணும் அது அப்புறமா பாத்துக்கோ இவரை பார்த்தாலே கும்பிடணும்னு தோணும் அப்படி இருப்பாரு அவரை கேட்டா ஐயா திருக்கோலக்காவில் இருக்கிற ஈசனுக்கு திருத்தாள தாளபுரீஸ்வரன் தாளம் கொடுத்தது கேள்வியை நான் கேட்பேன் தெரியாது தம்பி கேட்டுவிட்ட இவ்வளவு நாளா நான் பூசை பண்றேன் சாமியை எனக்கு அந்த எண்ணம் வள்ளியே எதற்கு இருக்கட்டும் என்னுடைய வீட்டை ஏற்றுச்சுவடிகள் இருக்கிறது நான் பார்த்து சொல்லிவிடுறேன் சொல்லிட்டார் அப்புறம் ஒரு தடவை நான் அவரை சந்திச்ச போது அவர் சொன்னார் கொன்றை நயந்தவன் என்று அவனுக்கு பேர் இருக்கிறது சொல்லிட்டார் ஆமா ஆக திருஞான சம்பந்தருடைய தேவாரம் ஈசனுடைய பேரே மாத்துச்சு ஊருடைய பேரையும் மாய்த்து மாற்றிவிட்டது நம்ம தலையெழுத்தை பார்த்தாதான் என்ன இல்லையா சீனா சம்பந்த தேவாரத்துக்கு அவ்வளவு வலிமை என்று நாங்க உணர்ந்துக்கணும் இதை உணர்ந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான் நாடும் கிண்ணி தையால் தமிழ் பரப்புஞான சம்பந்தனுக்கு உலகவர்மன் தாளம் ஈந்தவன் அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை என் மனக்கருத்தை ஆளும் பூதங்கள் பாடலின் ஆடும் அங்கணன் தன்னை எங்கனமடைஞ்சும் கோழியில் பெறும் கோயிலுள்ளானே கோலக்காவில் கண்டு என்று பாடிவிட்டு இப்போ இதுதான் இந்த மைக்குதான் திருக்கோலக்கா இந்த மைக்குதான் சீர்காழி இந்தாண்ட ஒரு மைக்கு இருந்தா அதுதான் திரு குருகாவூர் வெள்ளடை அப்படின்னு ஒரு ஊர் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு மைக்கு இல்லை திருக்கோலக்கா சீர்காழி திருக்குருகாவூர் வெள்ளடை இங்க திருக்கோலக்காவில் இருக்கிற சுந்தரமூர்த்தி சாமிகள் இந்த குருகாவூர் வெள்ளடைக்கு போக நினைத்தார் தெய்வ சேத்திரார் பெருமாள் நேரத்தில் சுந்தரர் இந்த ஊருக்கு வர நினைத்தார் அப்படின்னு எழுதுகிறார் பகல் வேலையில் எந்த வேலை காலையில் எட்டு மணியா ஏழு மணியா ஒன்பது மணியா பத்து மணியா அப்படின்னு சொல்லும்போது என்ன எழுதுறார் உச்சி போது தண்ணீரல் தன்னை சேர்கிற வேலை இந்த வேளையில் அவருக்கு இந்த திருக்குறுகா ஊருக்கு போக நினைக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெரிய புராணம் காட்டுகிறது அப்படி இப்படி வந்தவர் சீரியாழி வந்து திருஞான சம்பந்த திரு அவதார தலம் அதை காலால மிதிக்க அவருக்கு எண்ணம் இல்லை இப்ப நாம சீரியாடி போறோம் இறங்கின ஒண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல ஒண்ணு போறோம் எல்லாம் பண்றோம் எச்சிட்டு போறோம் எல்லாம் இல்லையா ஆமா ஆனா சுந்தஊர் சாமி என்ன நினைக்கிறார் அது திவ்யமான பதி அது தெய்வ பதி தெவ மன தெய்வ குழந்தை பிறந்த ஊர் அதை நாமிக்க கூடாது நினைக்கிறார் மெரிக்க கூடாது நினைச்சு என்ன பண்ற இந்த திருக்கோரக்காவிலிருந்து இந்த ஊரை சுத்திக்கிட்டு இந்த குடிதா ஊர்வல் அடைக்கு வர நினைக்கிறார் அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருஞான சம்பந்த எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறார் இப்ப நாம சர்வதாரண பிரதந்த சர்வசாதாரணமாக சொல்லுகிறோமே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன சொல்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நினைவு சுந்தரமூர்த்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகளா வந்து பிறந்தான்னு சொன்னா அவர் திருஞாசருக்கு மதிப்பு கொடுத்தாருனா என்ன அர்த்தம் கடவுளே கொடுத்தான்னு அர்த்தம் அல்லவா ஆமா ஆக இந்த சீகாடிய எல்லை பகுதியில சுத்திட்டு வர்றார் சீர்காழி இருக்கிற கடவுள் நினைத்தான் சரிஞான சம்பந்தர் பிறந்த ஒரு நல்லவா மெரிக்காமல் நம்மளை நினைப்பு இல்லையே திருஞான சம்பந்தர் ஒரு அடியார் தான் ஒரு கடவுள் நம்மளை பார்க்கணும்னு கூட அவனுக்கு நினைப்பு இல்லையே அப்படின்னு நினைச்சு என்ன பண்றார் எல்லை புறத்துல காட்சி கொடுக்கிறார் சிவன் திருஞான சுந்தர சுந்தரனை தேடி ஓடுறான் கடவுள் இது எங்க போய் சொல்றது பாடுறவெல்லாம் கடவுளை தேடி ஓடனா சுந்தரமூர்த்தி சுவாமியை தேடி ஓடுறான் கடவுள் ஆமா அவர் வரலாறு அப்படித்தான் சொல்லுகிறது அங்க போய் காட்சி கொடுக்கிறார் அப்ப சொல்றார் சுவாமி மற்றொரு துணையினி மறுமைக்கும் காணேன் மற்றொரு துணையினி மறுமைக்கும் காணேன் அறிந்தலுற்றேன் மரவா மனம் பெற்றேன் மரவாமனம் பெற்றேன் மரவாமனம் பெற்றேன் சுத்திய சுற்றமும் துணையன்று கருவேன் சுற்றிய சுற்றமும் இதுல வந்து சுற்றத்தையும் நாம துணையாக கருதி விடுவோம் கடவுளை துணையாக நாம நினைக்கிறது இல்லை இங்க தலகே பாடம் நாம சொந்தக்காராம் பெருசா நினைப்போம் கடவுளை விட்டு நாம செய்யற வேலை இது சுந்தரம் என்ன செய்தார் துணையெல்லாம் தூக்கி போட்டாரு கடவுளைத்தான் பெருசா நினைச்சார் சுற்றிய சுற்றமும் துணை என்று கருதேன் துணை என்று நான் தொழப்பட்ட ஒன் சுடரை குத்தியும் ும்ானவரறியான் பல நெரிகளும் பல பல காட்டி பல பல காட்டி கற்பனை கற்பித்த கடவுடே அடியேன் கடுமலவண நகர் கண்டு கொண்டேனே கடுமலவழ கடவுள் திருக்கழுமல்கிற கழுமலம் பன்னெண்டு பேர் உண்டு கழுமளமும் ஒண்ணு கடவுள் அங்கே வந்து கும்பிட்டு இந்த பதியத்தை பாடிவிட்டு இந்த அங்க பார்த்த போது ஒரு பதியம் பாடி வைக்கிறார் கோயில் மாத்திரம் இல்ல எங்கேயோ வயல் காட்சி கொடுத்தான் அங்கேயும் ஒரு பதியம் பாடி வைத்திருக்கிறார் அதெல்லாம் இப்ப இருக்கு இருக்கு நாமும் இருக்கும் பதிகமும் இருக்கு ஆனா திறந்து பாக்கிறது இல்லை ஞாயிற்றுக்கிழமை புத்தகத்தை தூயிட்டு போறான் பாத்தீங்களா வரல நாம தூயிட்டு போறோமா இருந்தால தூயிட்டு போறது வீட்டுல தேவாரம் இருக்கிறது இல்லையா கிறிஸ்டியன் வீட்டுல பைபிள் இருக்கும் முஸ்லீம் வீட்டுல கிறிஸ்டியன் வீட்டுல குரான் பைபிள் இருக்கும் முஸ்லீம் வீட்டுல குரான் இருக்கும் வைணவன் வீட்டுல பிரபந்தம் இருக்கும் சைவன் வீட்டுல தேவாரம் இருக்காது ஆமா யாரோ ஒருத்தம் வீட்டுல இருக்கும் ரெண்டு வீட்டுல இருக்கும் ஐயா என் வீட்டுல இருக்கு சொல்லக்கூடாது காவரேஜ் கணக்கு போட்டு பார்த்தாக்கா நூத்துக்கு ரெண்டு பேர் வீட்டுல இருக்குமோ சந்தேகம் தான் ஆமா அதெல்லாம் நாம வாங்கி வைக்கணும் படிக்கணும் நம்மளுக்கு அதுதான் உயிர் நூல் நமக்கு அதுதான் உயிர் நூல் அந்த பதிகம் இருக்கிறது இந்த குருகாவூர் குருகாவூர் இந்த பகல் வேலை சேர்ற வேலையில போனார் என்று பெருமான் எழுதுகிறார் இவர் என்ன பண்ணாரு அதோட மாத்திரம் இல்ல இந்த அவங்க சேர்ப்பா போட்டு போறாங்க கிடையாது நடந்து போகிறார் இந்த வெயில்ல கால் சுடும் இதுல வந்து அவர் அந்த குருகாரு வெள்ளடியை தரிசனம் பண்றதுக்கு போறார் போறவரு என்ன சொல்லிக் கொண்டு போனாரான் தெரியுமா சுந்தரமூர்த்தி சுவாமிய நடந்து ஓடுகிறாரு என்ன சொல்லிட்டு போனார் என்ன சொல்லிட்டு போனார் தப்ப நாம வெயில நடந்து போனா என்ன சொல்லுவோம் மரங்கள் ஒண்ணே இல்லடா போமே தவிர வேற என்ன சொல்லுவோம் சிவாய நம சிவாய் யார் சொல்றது இந்த வரலாறு எழுதி வைத்த தெய்வத்தேக்குதாரு பெருமான் எழுதுகிறார் இவர் வருகிறாரே என்று நினைத்தார் திரு குருகாவூர் வெள்ளடையில் இருக்கிற சிவன் ஐயோ வெயில் வெள்ள உடையராண்டா கால் வேற சுடுது தலையில வேற சுடுது சிவாயணம் சிவாயணம் சொல்லிட்டு வர்றான்டா அவன் சும்மா விடக்கூடாது பன்னிரண்டு மணி வேலையிலே அங்க பாடி விட்டு இங்கேயும் பாடி விட்டு உடறான் அவர் பசிக்குமே அப்படின்னு நினைச்சான் திரு குருகாவூர்ல இருக்கிற சிவன் என்ன பண்ணினான் அவன் நினைக்க எதையும் உண்டு வைப்பான் எதையும் செய்து வைப்பான் முத்து தாண்டவர் உருப்படியில ஒண்ணு உண்டு பண்ணி வைக்கின்றான் அவன் இருக்க இருக்காரா இது மாடி முத்துச்சாண்ட ஒரு உருப்படியில் ஒண்ணும் உண்டு பண்ணி வைக்கின்றான் கொண்டு கொண்டு போகின்றான் அவன் தான் உண்டு பண்ணி வைக்கிறான் அதைத்தான் அவன் கொண்டு போகிறான் அப்படின்னார் அந்த மாதிரி அவன் நினைத்தான் உலகத்து ஜீவனை எல்லாம் படைத்த கடவுள் அவனுக்கா முடியாது படாரணம் என்ன பண்ண ஒரு அந்த ரோடுல ஒரு கொட்டகை ஒரு பானை நிறைய ஜில்லுன்னு தண்ணி கொஞ்சம் ஒரு கட்டுச்சோற் கட்டுச்சோறு அதை புடி அஞ்சோரா கையஞ்சோரா அல்லது சக்கரை பொங்கலோ ஏதோ ஒண்ணும் நீங்க மூட்டை வச்சுக்கிட்டு அங்க ஒரு கழவன் நின்னா நின்னவன் தான் கடவுள் சுந்தர சீக்கிரமா சீக்கிரவ சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டார் கேட்டவன் பரமசிவன் இல்லையா சாப்பிடாம எதாவது பன்னிரண்டு மணிக்கு பசியா ரெண்டு ஊர்ல பாட்டி விட்டு வர்றான்னா யாருதான் யார்தான் மாட்டேன்னு சொல்லுவோம் நிச்சயமா ஒரு ஒரு கூட நிறைய சுண்டலை கொண்டு வந்து கொடுங்க வாண்டான்னு சொல்றவங்க யாராவது உண்டா நண்பர் ராமையாம கொண்டு ஒரு பிடி வாங்கி விடுவாரு சாப்பிடு அப்படி கேட்டார் சரி கேட்டார் சரி உட்காந்து குருகா ஒரு வெள்ளடிக்கு போகணும் சாமி தரிசனத்துக்கு இங்க என்ன பண்ணிட்டாரு நடுமத்திரை ஒரு சாப்பாடு போட்டது உட்கார்ந்து சாப்பிட்டாரு இவரு சாப்பிடுறத கூட வந்த பர்சனங்களும் சாப்பிட்டு இந்த உண்ட களைப்பு தொண்டிட்டு இவர் என்ன பண்ணுனார் திரு குறுகா ஊருக்கு போறது லேசா மறந்தாரோ என்னமோ அப்படி துண்டை விரிச்சு போட்டு படுத்து தூங்கிட்டார் யாருமூர்த்தான இறைவன் பார்த்தான் தெய்வம் பசியா உடையாடுறானு கொஞ்சம் சோறு கொடுத்தோம் சாப்பிட்டான் நேர குறுகா ஊருக்கு போன படுத்து தூங்குறான் நம்ம வேலை முடிஞ்சதுரா போடான்னு சொல்லிவிட்டு மிச்சம் எழுக்கிற சோறு இந்த தண்ணி இந்த கொட்டில் இருந்து விட்டாஞ்சவர் முடிச்சுக்கிட்டு பார்த்தார் வெயில் சுடுது வந்த கிழவனை காணும் மிச்சம் இருந்த சோரை காணும் இறைவா எனக்காக சோர் தூக்கிட்டு வந்தியா கேட்கிறது பாடுவார் பசி தீர்ப்பாய் உடனே ஒரு பதியம் முச்சு விட்சா பாடி இருக்கிறார்கள் சுந்தரவுடைய தேவாரம் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பாட்டு பாடினார் என்று வரலாறு இன்னைக்கு எவ்வளவு இருக்கு ஆயிரத்தி அறநூறு பாட்டு தான் இருக்கு இதை பாக்கிறதுக்கே நமக்கு யோகியதை இல்லை ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பாட்டை எங்க திரும்பி பாக்கிறது இல்லையா இந்த அறுநூறு பாட்டை தான் இந்த ஆயிரத்தி அறுநூறு பாட்டத்தான் நம்பி இருக்கிறது இந்த தவிசி தங்கம் இல்லையா ஆமா அத பாக்கிறதுக்கே நமக்கு யோகியதை இல்லை அழகான தேவாரம் இனிக்கு இனிக்க இருக்கும் அந்த தேவாரம் சொல்றார் பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணிகளைவாய் ஓடுநன் கலனாக உன்பதிக்கு உழல்வானே காடுநல் இடமாக கடியிருள் நடமாடும் வேடனே குருகாவூர் வெள்ளடை நீ என்றே அந்த ஊரு போவாற்று இங்கே இங்கே பாடிவிடுறார் இத்தனையா மாற்றினேன் எம்பெருமான் இப்படி நீ செய்வேன் எனக்கு தெரியாதே நாம் போற இடத்துல சோத்த தூக்கிட்டு உடியாதுவியா நீ திருமாலும் திறமனும் தேடி காண முடியாத கடவுள் அல்லவா நீ சோர் தூக்கிட்டு உடையந்த கேவலம் ஒரு அடியானுக்காக வேண்டி நினைக்கிறார் இத்தனையா மாற்றி அறிந்திரேன் என் பெருமான் பித்தரே என்று உண்மை பேசுவார்கிறதெல்லாம் ஒத்தினை மணிதன் மாணிக்கத்தை குருகா ஒரு வெள்ளடனி என்று ஒரு திருப்பதியும் பாடுறார் ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தேடி ஓடுகிறான் சுவாமி பாடுவானா சரித்திரத்தில் நாம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா சுந்தரர் ஒரு சின்ன சபனம் செய்து விட்டார் அதற்காக அவருடைய இரண்டு கண்ணையும் எடுத்து விட்டான் கடவுள் ஒரு சின்ன சின்ன சபதத்துக்காக வேண்டி இப்படி ஒரு தவறு நடந்து போச்சுங்கிறதுக்காக கண்ணை எடுத்துக்கிட்டான் நாம எத்தனை பொய் சொல்றோம் எத்தனை சொல் மாறோம் இன்னைக்கு சொல்லிவிட்டு நாம சொல்லலைங்கிறோம் நம்ம கண்ணு போகுதா போகாது எத்தனை போய் வேணாம் சொல்லிக்கலாம் அடிச்சு நிமர்த்தோம் நம்ம கண்ணு போகாது காரணம் என்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தூய மனிதர் அதுல ஒரு தவறும் வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சான் கடவுள் அதனால அவர் கண்ணை போக வச்சா திரும்பி கொடுத்துட்டான் கண்ணை அதுதான் ஆச்சரியம் நாம கடவுள் நம்பிக்கை நமக்கு கிடையாது நாம எத்தனை பொய் சொல்லி இருக்கலாம் ஐயா கண்ணு போச்சு திரும்பி வந்து சேராது போச்சா போனா போனதுதான் அப்புறம் நேத்திராலயாவுக்கு போனாலும் சரி அமெரிக்கா போனாலும் வந்து சேராது இல்லதான் அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணார் அப்படி ஒவ்வொரு சேத்திரமா பண்ணிட்டு காஞ்சிபுரம் போனார் கண் செறிந்தது என்று வரலையும் நான் சொல்லி இருக்கிறேன் கண் செறிந்தது என்று ஒரு பாடி இருக்கிறார் அந்த திருப்பதிய பாடுகள் நல்ல ஆலந்தான் முகம் அமுது செய்தாரே தொழுது ஏற்படையானை சிந்திப்பார் அவர் சிந்தையுள்ளானை எனவார் குடலால் உமை நங்கை என்று ஏற்றி வழிபட பெற்ற காலகாலனை கம்பன்யம்மானை காணக்கண்ணடியேன் பெற்றவாரேயே கண் என விட்டது கட்சி ஏகம்பரை பார்ப்பதற்குத்தான் எனக்கு கண் கிடைத்து விட்டது ார் இந்த திருப்பதியம் என்ன கேட்டா ஆலந்தான் உகந்து செய்தானே என்று சொல்ல நாம சிந்தித்து பார்த்தோமே ஆனால் அன்னைக்கு அழகான விஷத்தை சிவன் சாப்பிடாவிட்டால் இந்த உலகமே அழிந்து போயிருக்கும் என்பது திருவாசகம் சொல்லுகிறோம் இல்லையா அன்னைக்கு அந்த அழகான விஷத்தை சாப்பிட்டு இந்த உயிர்களை அனைத்தையும் காப்பாற்றினான் இது முதல் வரியில அடுத்த கடைசி வரையில பாத்தீங்கன்னா காலகாலனை கம்பல் எம்மானை என்று வருவதை நாம சிந்தித்து பார்த்தோமே ஆனால் பக்தர்கள் சிறந்தவனாக எண்ணப்படுகிற மாக்கண்டேய முனிவரை காப்பாற்றினான் என்பதும் பொருள் ஆக உயிர்களையும் காப்பாற்றினான் மாற்கண்டேய முனிவரையும் காப்பாற்றினான் என்னையும் கண் கொடுத்து என்று அந்த பாடல் நமக்கு துவனிக்கிறது என்று நாம் எண்ணிக்கொள்ளுவோம் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய நோக்கம் என்ன திருவத்தியூரிலிருந்து அவர் ஏன் புறப்பட்டார் திருவாரூருக்கு போவேன் அவ்வளவு திருவாரூரில் பங்குனி உத்தர உற்சவம் நடக்க இருக்கிறது நான் தரிசனத்துக்கு போயே தீர்வேன் எந்த சத்தியமும் என்னை ஒன்றும் பண்ணிவிடாது தூக்கி போயிட்டேன் அந்த குறிக்கோள் திருவாரூருக்கு போவேன் தான் நாம என்ன பண்றோம் வீட்டை விடுத்து போறவிட்டோம்னாக்க வாசப்படி திரும்பி வந்துருவோம் வாசப்படி பயிற்காரம் போய் நானும் பாசப்பட்ட கண் போயிடுத்து திரும்பி வந்தார கிடையாது திருவாரூருக்கு போவேன் தான் எந்த இடர்பாடு வந்தாலும் ஆக என்ன செய்கிறார் இந்த ஆலந்தான் உகந்து பாடிவிடுறார் சரி பாடிபட்டு மறுபடியும் அவருடைய யாத்திரை தொடங்குறது போய்ட்டே இருக்கிறார் கொஞ்ச தூரம் போனார் திருவாரூர் நினைப்பு வருகிறது அந்த ஊரை விட்டு ரெண்டு அடி போனாரு திருவாரூர் நினைப்பு வந்துருக்கு அப்ப சொல்றார் அந்தியும் நண்பகனும் அஞ்சு பதம் சொல்லி தந்தியும் நண்பகனும் அஞ்சு பதம் சொல்லி அந்தியும் நண்பகலும் அன்று பாடம் சொல்லி குந்தி எழும் படைய மந்திரே மூடாவும் அன்பையும் நண்பதரும் அன்று பாறம் சொல்லி குந்தி எழும் படைய நன்றீரே மூடாவும் இன்றி பதியவாரூருக்கு போய் சேருவேன் நடந்து நடந்து சேர்ந்து அஞ்சாறு மணி நேரத்தில் போய் சேர்ந்து நடந்து நடந்து நடந்துதானே போனார்கள் என்னைக்கு நான் திருவாரூருக்கு போய் சேருவேன் என்று சொல்வது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு நீதியும் சொல்லுகிறார் அவர் அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும்படைய வல்வினை மூடாமும் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அந்தியிலேயும் சந்தியிலேயும் எப்பொழுதும் அஞ்சு பதத்தை சொல்லிக் கொண்டிருக்கணும் என்பது ஆமா இந்த அஞ்சு பதம் என்பதுதான் அஞ்செழுத்து நமச்சிவாய மந்திரம் இந்த நமச்சிவாய மந்திரம் தான் நமக்கு கடைசி வரைக்கும் துணை இருப்பது கல்வியோ செல்வமோ இல்லமோ எதுவும் கூட வந்து சேரா எந்த சேரும் இந்த புண்ணியம்தான் வந்து சேரும் இல்லையா ஆகும் அதனால்தான் சைவனாக பிறந்த ஒருவன் ஒரு நாளைக்கு ஆயுதக்கெட்டு திறமை நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்பது நியதி அந்த அது என்னது கிறிஸ்டியன்ல ஞான ஸ்தானம்னு பண்ணி வைக்கிறான் அது செய்த இல்லை அது செய்தகாகவே கிடையாதுன்னு சொல்றாங்க நம்மல்ல உபதேசம் கேட்டுக்காதான் நூத்துக்கு நூறு பேர் அவன் அஞ்ச சொல்றதே கிடையாது அஞ்சுக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது அப்படித்தான் இருக்கிறான் நீங்க நினைக்கப்படாது என் மேல வருத்தப்படக்கூடாது என்னடா சதா திட்டிகிட்டே இருக்கானே அப்படின்னு அப்படி இருப்பது நம்ம உயிருக்கு நல்லது அல்லவா உடம்புக்கு நல்லது நம்ம செய்துகிட்டு இருக்கிறோம் தவறாம செய்யறோம் இட்லி சாப்பிடுறோம் பகோடா சாப்பிடுறோம் பூரி சாப்பிடுறோம் பட்டோடா சாப்பிடுறோம் காபி சாப்பிடும் அருந்த வைத்தாய் அப்படின்னா போயிடுது உடம்போட உயிருக்கு என்ன செய்யறோம் உடம்பு வேறு உயிர் வேற அல்லவா என்னைக்கோ ஒரு நாளைக்கு உடம்பை விட்டு இந்த உயிர் டாட்டா போட்டு போய்டும் அல்லவா அது போகும் போது எதிர்ப்பு போகும் இந்த ஊடெ எடுத்து மால பொண்டாட்டிய ஆயிடுச்சிரு போமா அக்கா பொண்டாட்டியிருந்து சொல்லலையில உடம்புக்கும் செய்து கொள்ள உயிருக்கும் ஜபம் இல்லையா திருக்கோவில் தரிசனம் புராணங்கள் படித்தல் நல்ல விஷயங்களை கேட்டல் இதுதான் அந்த உயிருக்கு செய்யறது ஆமா சொல்லிய நீ சொல்றியா அப்படின்னா என்ன கேக்குறீங்களா நான் ஆயிரத்தி எட்டு பஞ்சாற்றம் சொல்லாத நாளே கிடையாது அதனால நம்ம வண்டியே ஓடும் ஆமா கல்வினால ஓடுதுன்னு நினைக்காதீங்க கல்வி எல்லாம் ஒரு பக்கம் ஏதோ ஒரு சைடு தான் இந்த பஞ்சாட்டரன் சொல்றேன் சிவபூச பண்றேன் திருக்கோயிலுக்கு போறேன் அதுலதான் வண்டியே ஓடினரு ஆமா அந்த மாதிரி நீங்களும் பஞ்சாட்டம் சொல்லுங்க உபதேசம் கேட்டுக்கிட்டு சொல்லணும் பஞ்சாட்சம் சொல்வதற்கு உபதேசம் கேட்டுக் கொள்ளணும் என்பது நியதி உபதேசம் மடாதிபதிகள்ட்ட கேட்டுக்கலாம் தருவர மடாதிபதியில கேட்டுக்கலாம் திருவாவூத்தூர் மடாதிபதியில் குந்தக்குடி மடாதிபதி கேட்கலாம் மதுரை மடாதிபதிய கேட்கலாம் ஐயா அங்க எல்லாம் போக முடியலன்னா இந்த காஞ்சிபுரத்துல தொண்டமண்டல ஆதி இருக்க அதுல கேட்டுக்கலாம் அதுவும் முடியலைன்னா இந்த கோயில்ல சிவாச்சாரியார்னு இருக்க பாருங்க அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு நாளைக்கு பூஜை பண்ண சொல்லி அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் இதுதான் உண்மையான உபதேசம் கேட்டுக்கிறது அது முடியலன்னா என்ன பண்ணலாம் ஓம் நம சிவாய் நம சிவாய ஓம் நம சிவாய் அப்படி உபதேசம் கேட்டுக்காமல் மார்க் உபதேசம் கேட்டு சொன்னா ஆயிரம் மார்க் சொன்னா பத்து பத்தா கூட்டினா சரியா போடுது அவ்வளவுதானே பத்து பத்தா கூட்டினா ஆயிரம் வந்துட்டு போகுது இல்லையா ஆமா அப்படியாவது சொல்லணும் அதத்தான் சாமி சொல்றாரு அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும்படைய வல்வினை மூடாமு அப்படின்னு இந்த நீதியையும் அதோட சேர்த்து அதோடு சொல்லிவிடுறார் இல்லையா தேவாரத்துல அப்படித்தான் சொல்லப்படுகிறது தேவாரம் சிவனை மாத்திரம் வாழ்க்கிவிட்டு போகவில்லை மனிதன் எப்படி நடக்கணுங்கிற நீதியையும் சொல்லப்படுகிறது ஒண்ணு சொல்லி பார்ப்போமா திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் சொல்றார் நீ நாளும்ன்ன திருச்சாய் காட்ட இருகைவர் இருக்கிற நினைவனை நினைத்து விடு நினைத்து விடுறா ஆமா நீ நாளும் நன்னஞ்சே நினை கண்டாய் ஆர சாணும் வாழ்நாளும் இன்னைக்கு இருக்கவ நாளைக்கு இருக்க போறான்னு உனக்கு எப்படி தெரியும் இவன் சொல்றான் என்ன பத்து வருதுக்கு அப்புறமா அந்த அண்டி மாண்டை எழுதி கொடுக்கறான் பத்து வயது இருக்க போறான்னு இவன் எழுதிடான்னு தவிர என்ன நிச்சயம் இத சொல்றார் சாமி நீனாலும் நன்னஞ்சே நினைக்கண்டாய் ஆரறிவார் சாணாலும் வாழ்நாளும் நாளைக்கு இருக்க போறேன்னு என்ன நிச்சயம் சொல்ல முடியாதடா திருஞாச சொல்லிவிட்டார் தேவாரத்தில் சொல்லப்படுகிறது நான் தேவாரத்தில் காணப்படுகிற அற உரைகள்னு ஒரு கேசட் பண்ணிருக்கேன் மூணு பண்ணிருக்கேன் அப்படி ஆமா மூணு கேசட் பண்ணிருக்கேன் திருஞார் சம்பந்தர் சொன்னது இது சாணும் வாழ்நாளும் யார் அறிவார் பின்ன எது நிச்சயம் பூனாளும் தலை சிவப்பு திருச்சாய்க்காட்டி எம்பெருமான திருச்சாக்கோயில் கந்தகோடத்துக்கு போகலாம் இந்த பக்கத்துல இருக்கிற மல்லிகை திருவயிலுக்கு போகலாம் திருவத்தியூர் போகலாம் திருவான்மூருக்கு போகலாம் எங்கேயோ ஒரு சிவன் கோயிலுக்கு போலாம் பூனாளும் தலை சுவப்புன்னா தலையில சுமக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல கையில வாங்கி கொண்டு தலையாய சுமையாக எடுத்துக்கிட்டு போறதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் கருணும் இல்ல இல்ல அது முடியலையா அவனுடைய புகழை பாடினானா தேவாரம் பாடினானா கேட்டு விடு பூநாளும் தலை சுமப்ப புகழ்நாமும் செவி கேட்ப நானாலும் நவீன் ஏற்ற பெறலாமையின் நாக்கு நாமாவை சொல்லிவிடு அயா நாக்கு நாளை அல்வாவையும் சாப்பிட்டுக்க ஐயா உன்ன வேண்டாம் மைசூர் பாக்கா சாப்பிட்டுக்க வேண்டாம் சொல்லல அதே சமயத்தை நமச்சுவாயா நமச்சுவாயு சொல்லிவிடு நாட்டு உனக்கு சாப்பிடுறதுக்கு மாத்திரம் கொடுக்கல அவனை வாழ்க்கிறதுக்கு தான் கொடுத்தான் வாழ்த்த வாயும் நினைக்க மடனஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூத்த மாமர சூவி துதியாதே வீட்டவா வினைய நெடுஞ்சாலம் என்று எழுதி சுவாமி அப்பர் இல்லவா அப்படி என்ன பண்றார் அஞ்சியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி முந்தி எழும்பழைய வல்வினையை மூடாமன் சிந்தை பராமரியா தெந்திரு ஆரூர் புக்கு எந்தன் மனங்குளிலே என்று சொல்லி எழுதுவதை என்னைக்கு நான் திருவாரூருக்கு போவேன் அப்படிங்கிற கட்சி ஏகம்பத்தை விட்டு போயிட்டு இருக்கும்போது பயிர் வரும் வழிநடையிலையும் பாடி வைத்திருக்கிறார்கள் தமிழ் பாடல பாடல் இருக்கிறது பாடல் இருக்கிறது நாம் தான் படிக்கவில்லை அல்லவா ஆமா அந்த மறுபடியும் திரு ஆமாத்தூர்னு ஒரு ஊர் அதாவது விழுப்புரத்துக்கு அன்னாண்ட இருக்கு திரு ஆமாத்தூர் அப்படின்னு அந்த ஊர்ல தான் வண்ணச்சரமம் தடமாடி சாமிகள் தான் அந்த ஊர் ஆயிரக்கணக்கில் பாடி வைத்தவர் பன்னச்சரவும் தண்டமாளி சுவாமிகள் அவர் பிறந்த ஊர் அது அந்த ஊருக்கு போறார் அந்த ஊருக்கு போய் என்ன பண்ற தேவாரம் பாடுறார் அதுல ஒரு கருத்து சொல்றார் दाउलेयारंदनं आंदनू आमातु अय्यान आरुलदे प्रीयादि नननाना சங்கிலி தோல் தடமுலையார்ந்தூரையனார் அருளதே சங்கிலி நாச்சியாரை சொல்லும் போது தெய்வ சேக்கிரார் பெருமான என்ன சொன்னார் சாரும் தவத்து சங்கிலி கேள் அப்படின்னா சங்கிரி ஆச்சியாரை சொல்லும் போது நீ அழகான படவை உடுத்திக் கொண்டிருக்கிறாய் அழகான நகையை போட்டுக் கொண்டிருக்கிறாய் அழகான முகத்தோடு இருக்கிறாய் என்று சொல்லாமல் தவம் உன்னை வந்து சார்ந்திருக்கிறது அம்மா சங்கிரி ஞாச்சியார் தவத்தை போய் சாரல தவம் இவரை வந்து சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு தங்கிலி ஆச்சாரம் உங்களுக்கு தெரியும் சுந்தரமூர்த்தி சாமியுடைய இரண்டாவது மனைவி அல்லவா ஆக என்ன அர்த்தம் வடிவமே சங்கிலி நாச்சியார் என்பது பொருள் அதே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆச்சியாருடைய மார்பகத்திலேயும் தோளையும் இறைவனுடைய கடவுளே கடவுளே இறைவனுடைய அருள் எங்க இருக்கிறது சொன்னா சங்கிலி நாச்சியாருடைய உடல்ல இருக்கிறது எழுதிட்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இந்த அற்புதமான திருப்பதிகம் பாடிட்டு மறுபடிய திருநெல்வாயில் அறத்துறை ஒன்று என்ன கேட்டா இரண்டு கண்ணும் தெரியாத நிலையிலே சில திருப்பதிகளுக்கு போனார் ஒரு கண்ணு நிறைந்த தெரிந்த நிலையிலேயே அப்படி போய்கிட்டு இருக்கிற திருநெல்வாயில் அறத்துறை என்பது உங்களுக்கு தெரியும் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனுக்கு நல்ல அற்புதமான அருள் கிடைத்த இடம் அது திருஞான மூர்த்தி நாயனார் நடந்து வயசு என்ன மூணு வயசுல ஆண்டவனுடைய அருளை பெற்றவர் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அல்லவா ஆமா அவர் நடந்து நடந்து போயிட்டே இருந்தார் கோயிலுக்கு மூணு வயசு குழந்தை நடந்ததுன்னா அந்த கால் எப்படி இருக்கும் சிவந்து போயிடும் திருநெல்வாயில் அறத்துறையில் இருக்கிற இறைவன் பார்த்தான் தெரியுதா ராஜா ராஜா ராஜா கூப்பிட்டு இருந்தா அப்புறம் கொஞ்சம் வயசாட்டா போடா போடாது நம்மள இல்லையா ஆமா அறத்துறை அப்படின்னு நினைத்து ஒரு முத்து பல்லக்கு கொடுத்தான் மரத்தினால் ஆகிய பல்லக்கு இல்ல வெள்ளியினால் ஆகிய பல்லக்கு இல்ல தங்கத்தினால் ஆகிய பல்லக்கு இல்ல முத்து நாள் ஆகிய பல்லக்கு கொடுத்தான் சிவன் ஆமா அந்த பல்லு கார் வாங்கின குலதெய்வத்துக்கு எங்கேயாவது ஒரு கோயில்ல நிறுத்தி அந்த சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி அந்த பிரசாதத்தை கொண்ட கார்ல வச்சு அதுக்கு ஒரு தீபம் போட்டு அவர் நான் ஓடிப்போம் இல்லையா ஆமா திருஞா சமுதர் அதே மாதிரி என்ன செய்கிறார் இந்த பல்லக்கு கிடைத்தவன அந்த பல்லக்க வச்சு அந்த பல்லக்க மூணு சுத்து சுத்தி வர்ற விழுந்து கீழே கும்பிட்டு இது சிவன் அருண் சிவன்கையில கிடைத்த பெரியவர்கள் ஒண்ணு கொடுத்தால் பெரியவர்கள் விபூதி கொடுத்தால் கையில வாங்கி நம்ம கண்ணுல ஒத்திக்கிறோம் இல்லையா ஆமா கோயில் ஒரு வாழைப்பழம் கொடுத்தான்னு வச்சுங்க அது பிரசாதம் இல்லையா அதை வாங்கி நம்ம கண்ணுல ஒத்திக்கிறோம் அல்லவா சாதாரணமா வீட்டில் இருக்கிற வாக்கு கண்டியா ஊற்றிக்கிறோம் இல்ல வீட்டில் இருக்கிற பூ வரதுக்கு கண்டை ஊற்றிக்கிறோமா இல்ல கோயில் பூ கொடுத்து அது கண்டை தான் ஊற்றிக்கிறோம் அதே மாதிரி இந்த பல்லக்கை என்ன பண்ற சுத்தி வருகிற சுத்தி வரும்போது ஒரு திருப்பதி சொல்றது ஏலமர் கடவு எந்த சிவனுடைய அருள் என்று சொல்லித்தான் அதனை விழுந்து கும்பிட்டார் என்பது வரலாறு அந்த ஊருக்கு போராசிகள் இந்த திருநெல்வாயில் அறத்துறைக்கு இப்போ பேர் இருக்கு யாருக்கு தெரியும் நினைக்கிறேன் பாண்டிச்சேரி போற வழியில் இருக்கு அந்த ஊருக்கு போறார் சுந்தரன் என்ன சொல்லுகிறார் சாமி ஒரு கண்ணு இல்ல சாமி கேட்கிற சாமி ஒரு கண்ணு தான் இங்க கட்சி காஞ்சிபுரத்துல கிடைச்சி போச்சு புற்றாடரவம் அறியார்த்த புனிதா பொறுவழி விடை ஊர்தினா ஒரு கண்ணிலம் அந்த பாட்டு அப்படியே வருது பாருங்க அந்த குறை தனக்கு இருக்கிறதுங்கிறத வெளிப்படுத்துறாங்க இல்லையா ஆமா தவறாம வருது அது இந்த வரலாறு எல்லாம் வச்சுக்கிட்டுதான் தெய்வ சேர்க்கிறார் வருமான வரலாறு எழுதினார் ஐ நடராஜ பெருமானுடைய அருள் இருந்து எழுதினார் என்பது ஒரு பக்கம் அதையும் இந்த வரலாறு எழுதி வைக்கலன்னா நமக்கு கிடைக்காம போயிருக்கும் எதை எந்த பதிய எப்ப பாண்டாருன்னு யாருக்கும் தெரியாது இப்ப மாணிக்க எந்த திருப்பதி எங்க பாண்டாருக்காவது தெரியவா என்ன ஒரு போயிட்ட ஆமா இவனு எழுதிக்கிறான் அவனு எழுதி சிவபிரானு பாடவே வைக்க பாடவே கூடாதுன்னு எழுதிட்டாரு ஆசா இல்லையா ஆமா அதனால தெய்வ சேர்க்கிறார் பெருமா அடிச்சு நிமித்து போயிட்டு போயிட்டாரு அது எவனும் அந்த அந்த தப்பு தப்புன்னு சொல்லவே முடியல அத என்ன சொல்றார் எத்தே ஒரு கங்கிலன் நின்னையல்லால் நெல்வாயில்லற துறை நின்மலனே மற்றோர் பச்சிலம் என்ற பண்டார் குடலால் மங்கை பங்கினே அச்சார் பிறவி கடல் நீந்தியேறி அடியேன் உய்யப்போவதோர் சூழல் சொல்லேயே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 கருத்து ஒரு கண் இவருக்கு இல்லை என்பது தெளிவு இரண்டாவது நான் இந்த பிறவி கடலிருந்து நீந்தி கரையேறுவதற்கு எனக்கு ஒரு வழி சொல்லும் நம்ம கோயிலுக்கு போய் என்ன கேட்டோம் நிறைய செல்வம் வேணும் நிறைய படிப்பு வேணும் மாடமாளிகை வேணும் கூட கோபுரம் வேணும் அப்படின்னு கேட்ட இந்த பிறவியிலிருந்து கரைசேருவதற்கு எனக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டோமா இன்னொரு சௌக்கியமா இருக்கிற மாதிரி பாண்டிச்சேரி செட்டியாரேரி தான் போறேன்டா அல்லவா இப்படி இந்த ஒரு கண் இல்லாத நிலையிலேயும் திருவாவர துறை அப்படின்னு ஒரு கேத்திரம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஓணத்துக்கு அருகாமல் இருக்கு அந்த ஊர்ல திருஞான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது நான் ஒரு தடவை சொல்லி இருக்கிற ஆண்டுகளுக்கு முந்தி சொன்னது இத கொஞ்சம் சம்பந்தர் திருவாவர துறையில தங்கியிருந்தார் எழுந்தருடி இருந்தார்கள் திருஞான சம்பந்தருடைய தந்தையார் சிவபாத உங்களுக்கு நினைவு இல்லவா ஆமா தாயார் பேரு பகவதி அம்மையார் திருஞான சம்பந்தர் ஆண்டவன் அருளை பெற்றவர் மூணு வயசுல ஆண்டவன் அருளை பெற்றார் பதினாறு வயசுல ஆண்டவனோடு சேர்ந்துட்டார் இந்த பதிமூணு வயசுக்குள்ளத்துல தான் ஒரு லட்சத்து அறுபதனாயிரம் பதியம் பாடினார் என்று வரலாறு ஒரு பதிகத்துக்கு பத்து பாட்டு பதினோரு பாட்டு இந்த பதிமூணு வயசுல இவ்வளவு பாட்டு பாடி வச்சிருக்கிறார் அது கணக்கு ஆனா இன்னைக்கு இருக்கிறது நாலாயிரம் பாடல் இருக்குறேன் பாடி அதான் நீ வாங்கி கேட்கணும் ஒரு கேசெட் எடுக்கிறதுக்கு அவனுக்கு மொத்த செலவு மாஸ்டர் எடுக்கிறது பத்தாயிரம் ரூபாய் எத்தனை செட்டு விட்டு அது கேட்கு தான் வாங்கிட்டு போனாங்களா அடுத்தபடி ஏதாவது எடுத்த ஒண்ணு ஓடலடா வேண்டாம்னு விட்டுருவோம் சினிமா பாட்டுக்கு ஒண்ணு வந்ததுன்னா ஒரு லட்சம் கேசட் விற்று போகுது என்ன பண்றது நம்ம மக்கள் எப்படி இருக்காங்கன்னா உங்களுக்கு நன்மை அவ்வளவுதான் சினியாசம் வந்தார் அந்த ஊர்ல போய் தங்கியிருந்தார் சிவாதேவரே அவர் பார்க்க பண்ணார் போய் வணங்கி உலகமெல்லாம் நன்றாக இருக்கட்டும் உலகத்துக்கு மழை பெய்யட்டும் மக்கள் நன்றாக இருக்கட்டும் மாடு கண்ணெல்லாம் நல்லா இருக்கட்டும் மரஞ்செடி உடிகள் நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வேள்வி செய்யணும் வேள்வி செய்தால் மழை பெய்யும் இல்லையா எதற்கு வேண்டினார் மக்கள் எல்லாம் இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் தண்ணி எல்லாம் நிறைய குடிக்கட்டும் இப்ப தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையா நிறைய தண்ணி குடிக்கட்டும் ஆடு மா தெரிய நம்மளாவது எங்கேயாவது நான் குடிச்சிடும் எங்கேயாவது வேள் அந்த வேள்வி செய்யறதுக்கு பொருள் சேவை பொருள் சேவை சாமி அப்படின்னார் திருஞான சம்பந்தம் போய் அவங்க அப்பா கேக்குறா சரி வாங்கப்பா அவன் அழைச்சுக்கிட்ட அவரை நேர திருபாவடதுல சுவாமி இருக்கிற கோயிலுக்கு போய் மாசுராமணி ஈஸ்வர் கோயில் அங்க போனார் திருமூலர் தவம் பண்ணி இருந்த ஊர் திருமூலர் தவம் பண்ணி நாலாயிரம் பாட்டு படிச்சு தவமிருந்து பெற்ற தமிழ் திருமூலர் திருமந்தம் அங்க போய் ஒரு அற்புதமான பதியத்தை சொல்றார் எனக்கு பொருள் தேவை எதற்கு பூரி வாங்கி சாப்பிடவா இல்ல அகர்வால அல்வா வாங்கி சாப்பிடவா கிடையாது இந்த மக்கள் நன்றாக இருக்கணும் மக்கள் நன்றாக வாழணுங்கிறதுக்காக வேண்டி எங்க அப்பா வேள்வி செய்யப்படுறார் ஹோமம் செய்யப்படுறார் அதுக்கு பொருள் தேவை அப்படி சாமி கிட்ட ஒரு திருப்பதியும் பாடுறார் அந்த பதியத்தை இப்ப பாடி வைப்போம் ஒருத்தர இதை பாடியிருக்கேன் நமக்கு எனந்தோறும் பாட வேண்டியது இன்னொரு தடவை நாங்க இந்த தமிழ் சங்கத்துல பாடி காட்டியிருக்கோம் இந்த திருமுறை தொடர் நிகழ்ச்சியிலேயே பாடி காட்டியிருக்கோம் மீண்டும் அதை ரெனியூவல் பண்ணிக்குவோம் நல்ல தூட கடன் kalavinu janagulo stoda என்ன தன்னுடைய கூப்பிட்டு ஒரு மூட்டை நந்திக்கு அண்ணாண்டி கொண்டு வை இதுக்குள்ள ஆயிரம் பொண்ணு இருக்கிற அந்த பலிபேடு சமுதிரம் எடுத்துக்க சொல் ஆண்டவன் உத்தரவு போட்டான் இந்த வரலாறு நமக்கு சொன்னது யாரு தெய்வ சேக்குதாரு பெருமான் தான் ஆமா நச்சியும் தமிழ் பாடியதும் இச்சையே புரிந்தருடைய இறைவரின் அருளால் அச்சிறப்பரு அகன்பு இடத்து உச்சி வைத்தது பசும் பொண்ணாயிரக்கிழி ஒன்று அப்படின்னு சொல்ற திருஞான சம்பந்தம் இந்த திருப்பதிய பதினோரு பாட்டையும் தினந்தோறும் ஒருவன் ஓதிக்கொண்டிருந்தால் அவனுக்கு வறுமை இருக்க ஆமா எது இந்த திருஞான சம்பந்தருக்கு ஆயிரம் பொன் கிடைத்த பதிகட்டை தினந்தோறும் ஒருவன் ஓதிக்கொண்டிருப்பானே ஒரு தடவை ஓதுனா பத்தாது மூணு தடவைக்கு குறையாமல் ஓதணும் ஆமா ஓதினால் அவனுக்கு வறுமையே இருக்காது அவங்க மடியில எப்ப பார்த்தாலும் காசு இருந்துகிட்டே இருக்கும் வயசு நான் கடன் பத்திரத்திலேயே கைது போட்டதில்லை ஆயிரம் ரூபாய் யாரும் இனிமே நான் கேட்க போறதும் கிடையாது அப்ப நீ கொடிசன் ஆயிட்ட கிடையாது அதுவும் கிடையாது என் குடும்பத்தை காப்பாத்துக்கிற அளவுக்கு அவங்க கொடுக்க அதுக்கு அபரிமிதமா கொடுத்துட்டான பெரிய உபத்திரம் மேல்நாட்டு அறிஞர் சொன்னா கொஞ்சம் பொருள் இருந்தா உன்னை அதை காப்பாத்தும் நிறைய பொருள் இருந்தா நீ அதை காப்பாற்றும் பெரிய தொந்தரவு போய் ராத்திர நம்ம தூங்குவன என்ன வச்சிருக்கோம் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுகிற அளவுக்கு அவ்வளவுதான் நான் தினம் ஓதிட்டு இருக்கேன் அவ்ளோதான் அந்த அற்புதமான திருப்பதிகத்தை பூரா உங்களுக்காக சொல்ல போறேன் நீங்க ஓதுங்களா என்னமா எனக்கு தெரியாது சில பேர் இருக்கலாம் இருக்கல்லதான் ஓதிவிடுற அப்புறமா சொல்றும் சாவினும் வருந்தினும் போய் வீடுனும் உனகடல் விடவே நல்லே காதிலும் தடம் தண்ணி போழில மதிவற்ற புண்ணியனே இது போயாது மாறி இவ தந்த மக்கில்லையில் அதுபோ உனது என்னருள் ஆவடு துறையரனே கனவினும் கனவா உன்னை மனவினும் வழிபடும் புனல் விரி நருங்கொண்டை போதன் இந்த கனலறி அனல் புல்கு கையவனே இதுவோ மியாடுமாறி இவதந்த மக்கள் அதுவோ உனது இந்த ஆவல்துறையரனே சும்மலோ உடந்து அம் மண என்ன கைமல்கு வரிசை கணையொண்டினால் மும்மது எரியட முடிந்தவனே இதுவோ மேழ்மாரி இவது மக்கள் இல்லையே அதுவோ உறதுள் ஆவடு குறையறேன் கையது வீடிலும் கடவுளிலும் கை கடலால் கொய்யணி அணமனகுலாய் மையணி மிடனுடையவனே இது உரிமையாளி இவது மக்கள் அதுவோ உனது இன்னருள் ஆவண துரையரனே வெம்புயர் தோன்றிய ஒருவரின் உன் அடியலால் ஏற்றாதன்னா அரங்குண்டு அரைக்க வைத்த தந்த முன்பொடிய சங்கரனே இது ஆளுமாறு இவது மக்கள் அதுவோ உனது ஆவர துறையரனே வெப்படு விரதியோர் விரைவரின் அப்பா உன்னடியலால் அறட்டாதன்னா ஒப்புடை ஒருவனை உருவடிய அப்படி அழைவடித்தவனே இது உரிமையாள இவது மக்கள் இல்லையில் அதுவோ உனது பெரியர் மனிவரின் சீருடை கடலா சிந்தை பேருடைய ஆறுட படமரை அடத்தவனே இதுவோரையாள் மாறி இவது அந்த மக்கள் அது போரோடு அவர்துரையரனே உண்ணிலும் பதுப்பில் ஊரங்கிலும் நீ கடிகளப்பரிதாய் மாறி இவது மக்கள் அதுவோ உணவு இன்னொரு துறையரனே பித்தொழும் மயங்கி ஓர் மணி வரையும் அத்தா உன்னால் அர்த்தாத புறன் உரைக்க பச்சர் கற்றல் செய்து வைத்தவனே இது உரிமையால் மாறி இவ தொண்ட மக்கள் இல்லை அதுவோ உணவு இன்னொரு ஆவல்துறையரனே அதே புனால் ஆவல்துறை அமர்ந்த இளைஞனை வெப்படை என்பதையை நலம் மிகுதியான சம்பந்தம் சொன்ன விலையுடைய அறிவல்லார் விலையுடைய அறிவல்லார் விளையாடினா அறிவு நலாவல் இளைஞனை நலம் மிகுனம் சொன்ன விலையுடன் இருந்தவழும் அலைவல்லார் விலையாயின நீங்கி போய் விண்ணவர் வினு உலகம் நிலையாக முன்னேறுவர் நிலைமி செய்ய நிலையிலே இந்த பதினோரு பாட்டைகள் மூணு தடவை சொல்லி அவருக்கு வறுமையே இருக்காது என்பது பொருள் ோம் சொல்லும கடன் வாங்கலன்னு சொல்லிவிட்டேன் பெருமான் கோயில் பெரிய புராணம்னு ஒரு அற்புதமான புராணத்தை எழுதி வைத்த பெருமான் கோயில் குண்டத்தூர்ல ரெண்டு இருக்கு ஒரு கோயில் நான் ரெண்டு தடவை கும்பாபிஷம் பண்ணிவிட்டேன் திருப்பணி பண்ணி இன்னொரு கோயில் கோயிலாக இல்லது கோயிலாக இல்ல கோயில் என்ன இருக்கணும் இப்படி ஒரு கட்டடம் இருக்கும் அந்த கட்டடத்துக்கு மேல விமானம் இருக்கும் அந்த கட்டடத்துக்கு முன்னாடி அடுத்தபடி ஒரு மண்டபம் இருக்கணும் அந்த அடுத்தபடி இருக்கிற மண்டபத்துக்கு பேர் தான் அர்த்த மண்டபம் அப்படி மண்டபம் இல்ல ஒரு ஷெட் இருக்கு அந்த என்ன சொன்ன இந்த கோயிலுக்கு மேல விமானம் இல்ல அந்த மண்டபம் இல்ல இந்த மண்டபம் போட்டு விமானம் கட்டிதான்புல தட்டு தூக்குறாள ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் கூலி கேட்கிற மாசம் போறதுக்கு மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த தொழிலுக்கு போனா கூட தேவையான நான் பதினோரு வருடம் தேவாரம் பாடி விட்டு நான் ரெண்டு மணி நேரம் பாடா நூறு வாங்கிக்கிறியா இருநூறு கேக்குறாங்க ஓடு கதை விட்டு வயிறு எல்லாம் நூறு தட்டு தூக்கே போறதான் போகும் அந்த கோயில் திருப்பணி பண்றேன்னு போர்டில் பர்மிஷன் வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் என் கையில ஒரு நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு அம்மா இருபத்தி ஓராயிரம் ரூபா கொடுத்தேன் போய் அந்த அம்மா அந்த கோயில் திருப்பணி பண்ண போறேன்னு கேட்டேன் கஷ்டப்பட வேண்டாம் நான் வந்து கையில் கொடுத்து எல்லாமே செக் ஒரு எழுபத்தி சேர்ந்து போச்சு கொஞ்சம் சேரணும் பாக்கி இருக்கு செய்து விடுவேன் நான் ஒரு காரியத்துக்கு போமாட்டேன் போன விட மாட்டேன் வழக்கமே கிடையாது வச்சுக்கிறேன் பாண்டிச்சேரி சம்பந்தம் தேவாரம் பாடுறானு அவனும் இங்க பாண்டிச்சேரி இருக்கா போயிட்டாரா இருக்காரு அவரு எல்லாருமா சேர்ந்து திருஞாமி சம்பந்த நினைவு நாளைக்கு கொண்டாடுறாங்க அங்க போய் திருஞாசன் சம்பந்த தேவாரம் சம்பந்தம் சென்ரு பத்தாயிரம்ரான்னு சொ ரூபாய் தரேன் இருக்குது அப்புறம் கும்பாபிஷேகம் இருக்குது ஏதாவது கொஞ்சம் உங்கள்கிட்ட மிச்சம் இருந்ததுன்னா அப்படி தள்ளி விடுங்க என்ன கிட்ட அந்த கோயிலுக்கு போய் சேரும் ஆக இந்த திருப்பதியும் பாடி அந்த ஆயிரம் பொன் கொண்ட மூட்டையை அப்பா கிட்ட எடுத்து கொடுத்து அப்பா இது எடுத்துட்டு போங்க நீங்களும் வேள்வி செய்யலாம் சீர்காழியில் இருக்கிற பிராமணர்கள் அத்தனை பேரும் வேள்வி செய்யலாம் அவளுக்கு பொருள் இருக்கு இதுல அப்படின்னு எடுத்து கொடுத்தார்கள் அந்த மூட்டைக்கு என்ன பேரு அந்த என்ன உலவா கிழின்னு பேரு அப்படின்னா என்ன அர்த்தம் அர்த்தம் திருட்டு போவாதுன்னு அர்த்தம் இல்ல எடுக்க எடுக்க எடுக்க குறைவு இல்லாம வரும் இப்போ ஆயிரம் பொண்ணு தானே இருக்கணும் நாளைக்கு எடுத்து ஆயிரம் இருக்கும் அந்த மாதிரி வரலாறு நமக்கு சொல்றது அற்புதமான திருப்பதியம் எனக்கு பிடித்த திருப்பதியத்துல இதுவும் ஒண்ணு எனக்கு அஞ்சு திருப்பதியம் மிக மிகவும் பிடிக்கும் அது சொல்லாத நாளே இருக்காது வேயூர் தோழி பங்கன் இடையும் தடலும் அவ்வினைக்கு வினை மறையுடையாய் தவறுடையாய் ஒரு வாயினை இந்த பதியாம இருக்கிறதே இல்ல காசுக்கு இல்ல சொந்த அந்த அந்த மூட்டை அப்படின்னு என்று சொல்லுவாங்க இல்லையா அந்த அற்புதமான திருப்பதியத்துக்கு திருப்பதிக்கு ஒரு கண்ணில்லாத சுந்தரர் அந்த ஊருக்கு போனார் இல்லையா அங்க ஒரு திருப்பதிய சொல்றாரு இவர் கண்ணு தெரியாதவர் தானே இல்லையா எனக்கு வழி துணை யாரு குருடன் வச்சு தட்டிக்கிட்டே போவான் பாத்தீங்களா துணை யாராவது இல்லன்னா இந்த கொம்பை தட்டிக்கிட்டே போவான் இப்படி முன்னாடி தட்டிட்டே போனான்னா கல் இருக்கா பள்ளம் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா எனக்கு துணை நீதான் அப்படிங்கிறார் சாமி நேரநாடலே படித்துணை மருவே மாசில மணியே மறிப்பு நேர யிர் ஆமையும் எழும்பும் ஈடு தாயியமார்புடையானே தேனை பால் தயிர் ஆற்றுகந்தானே தேவனே திரு ஆவடு துறையுள்ளானையே என்னை அஞ்சலன்று அருளாய் ஆரியனுக்கு உறவு அமரர்கள் ஏரே ரே வழித்துணை மருந்தே என்று சொல்லுவது ஒண்ணு இந்த வேலூர் பக்கத்தில் ஒரு ஊர் வழித்துணையை ஈஸ்வரன் அவர் அந்த சாமிக்கு பேர் கொஞ்சம் அறதி அறிவி அமரர்கள் ஏறேன்னு ஒரு சொல்லு வருது பாத்தீங்களா இந்த சொல்ல அந்த சுவாமி எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருஞான சம்பந்த சேவாரத்தையும் திருநாவுக்கரசவாரத்தையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிக்கொண்டே இருந்திருக்கிறார் அவரே சொல்றார் நல்லி செய்விக்கரதரும் பாடிய நட்டமிழ் மாலை சொல்லியவே சொல்லிய அவர் பாடிக்கொண்டிருந்தார் என்பது வரலாறு சொல்லுவாங்க அந்த மாதிரி திருநாவுக்கரசர் வந்து அந்த திருவாவூது ஒரு திருத்தாண்டகம் பாடுறார் அமரர்கள் ஏறே என்று போய் முடியுது ஆமா அமரர் ஏரே என்று முடிகிறது இவர் அமரர்கள் ஏறேன்னு முடித்து விட்டார் திருவேயில் செல்றமே தேனே வானோர் கூடவே தெளிந்துடன் சோதிமிக்க உரியே என் உறவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே என் கற்பகமே கண்ணே கண்ணு கருமணியே மணியாடு பாபாய் காவாய் அருவா வந்தினையும் அடையாவண்ணும் ஆவடு தந்துரையுறையும் அமரவே இந்த திருப்பாடல் எங்க தகப்பனத்தை சொல்லிக்கிட்டே நான் இந்த அமரரே ரே என்பது முதல்ல இருக்கிற ரே வந்து இடையினம் பின்னால இருக்கிற வந்து வல்லினம் எனக்கு வயசு பத்து அவருக்கு வயசு எழுபது அவருக்கு இலக்கணம் தெரியாது எனக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது அவர் ஆனா இந்த சின்னரே மெதுவாகவும் பின்னால் இருக்கிறதுக்கு அழுத்தமாவும் சொல்லணுங்கிறத மாற்றம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அமரே ரே அப்படின்னு அவர் சொல்றாரு நான் என்ன சொல்றேன் அமரேரேன்னு ரெண்டையும் வலினமாவே சொல்றேன் இல்ல அப்படின்னா ரெண்டும் நீங்க இடையா சொல்ற போட்டு அடி வாங்கி அடி வாங்கி எனக்கு கடைசியில வரைக்கும் சொல்ல முடியாம போடா அப்படின்னு விட்டுட்டாரு என் தாப்பதார் சொல்லிக் கொடுத்த திருப்பாட்டு இது எனக்கு தாப்பனார் சொல்லிக் கொடுத்தது ரெண்டு தேவாரம் ஒண்ணு முளைத்தானே சொல்லுகிற தேவாரம் இது அந்த சொல்லுதான் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவாக்கிலேயும் இங்கே வருகிறது அப்புறம் திருவாவடி துறையை விட்டு வணங்கிவிட்டு திருத்துருத்தி என்று ஒரு ஊர் என்ன அதுக்கு இப்ப குற்றாலம்னு குற்றாலம் அருகாமையில் திருத்துருத்தி என்று சொன்னால் என்ன அர்த்தம் காவிரி காவிரி இப்படி ஓடுகிறது ஓடிக்கொண்டே இருக்கும் போது சில இடங்கள்ல எக்கர் மண் வந்துடும் மண்ணு மேல வந்துடும் காவிரி ரெண்டு பக்கமும் ஓடிவிடும் காவிரியாற்றுக்கு நடுமத்திலேயே இப்படி வரும் வேற ஒண்ணும் இல்ல அப்படி வந்ததான் அந்த ஊர் ஆனால்தான் அதுக்கு திருத்துருத்தி என்று பேர் அந்த ஊருக்கு போற இவருக்கு உடல்ல ஒரு நோயும் கண்ணு தெரியாதது ஒரு நோயும் இருந்திருக்கிறது சாமி எப்படி கேட்டிருக்கிறார் சுவாமி கண்ணுதான் தெரியல ஏதோ கஷ்டப்பட்டு இந்த உடம்புல வேற இந்த நோய் வேற என்ன துன்பப்படுத்துதான் நான் என்ன பண்ணு சாமி சாமி என்ன பண்ணிட்டு இந்த வடக்கு பிரகாரத்தில் ஒரு குணம் இருக்குடா அதுல குளி சரியா போயிடும் திறங்க மாட்டேங்கிற ஒழுங்கா கேட்கலன்னு அர்த்தம் ஒழுங்கா கேட்கலன்னு அர்த்தம் ஒழுங்கா கேட்டாங்க பதில் சொன்னார் ஒரு ஒழுங்கா கேட்டோம்னா இன்னைக்கும் பதில் வர தயாரா இருக்கும் நிச்சயம் ஆமா ஆக கேட்ட உடனே அந்த குளத்துல குடின்னு சொன்ன குடிச்சிய கரையறின ஒரு திருப்பதியும் பாடுற சுவாமி மின்னு மா அதாவது திருத்துருத்தி அப்படி தேவையான திருத்துருத்தி என்றுதான் காணப்படுகிறது அந்த ஊரில் உடம்பில் இருக்கிற பிணி போயது என்று சொல்லுவார்கள் இப்பவும் இந்த தோல்வியாதி இருக்கிறவர்கள் இந்த திருப்பதியத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவைக்கு குறையாமல் குளிக்கும் போது அல்லது குளித்து கரையேறினவுடனே குளிக்கும் போது அல்லது குளித்து கரையேறினவுடனே இந்த திருப்பதியத்தை ஓதினால் ஐயா பூரா பாடி பண்ணணும் தொந்தரவு இல்லையாமல் இருக்கும் என்பது பொருள் என்று சொல்லி தமிழிசை தமிழ்சை வளர்க்கிறதோடு இல்லாமல் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தேவாரம் இங்கே ஒலிக்க செய்திருக்கிறார்கள் எத்தனை கோடி நமஸ்காரம் பண்ணாலும் அதுக்கு தகும் அதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் அன்னைக்கு அண்ணாமலை செட்டியார் அப்புறம் ஜிதம்பரஞ்செட்டியார் அப்புறம் ஏசி முத்தையா அவர்கள் கண்ணுக்கு எதுக்கு எனக்கு காணப்படுகிறது ராமையா நான் எதுவா இருந்தாலும் ராமையா கிட்டதான் சொல்லுவேன் அவரு எனக்கு அடுத்த வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி ரெண்டு ஏப்ரல் வரை எனக்கு அந்த இதை எனக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்ச்சி சங்கத்துக்கு நாம கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம எல்லோருமா சேர்ந்து பஞ்சாற்றம் சொன்னோம்னா அந்த புண்ணியம் அண்ணாமலை சட்டியார் பரம்பரைக்கும் ராமயாக்கும் சேரும் இல்லையா ஆமா என்ன கட்டியில இருக்கிறத எடுத்து போடுற ஆப்பைக்கும் புண்ணியம் உண்டு இல்ல ராமயாக்கும் நாம எல்லாருமா சேர்ந்து பஞ்சாட்டம் சொல்லி நாம எல்லோருமாக நலம் அடைவோமா ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நமவோ நல்லா தானே சொல்றீங்க இந்த மாதிரி வீட்டுல சொன்னீங்கன்னா உங்க வீடு நல்லா இருக்கும் உங்க குடும்பம் நல்லா இருக்குமே இல்லையா ஒரு நாளைக்கு நூத்தி எட்டாவது சொல்லுங்க சீக்கிரம் சீக்கிரமா கூட சொல்லலாம் விரைவாக கூட சொல்லலாம் சந்தர்ப்பம் வரும்போது குடிக்காதது முடிச்சு சொல்லலாம் ராத்திரி தூக்கம் முடிச்சுக்கிட்டு நெருப்பு எப்ப தொட்டாலும் குடிச்சிட்டு தொட்டாலும் சூடும் குளிக்காம தொட்டாலும் சூடும் ராத்திரி ஆனாலும் சூடும் பகலானாலும் சூடும் இல்ல நான் ராத்திர சுட மாட்டேன்னு சொல்லுதான் அந்த நெருப்பு கிடையாது பாருங்க அப்படி எப்ப வேணுமானாலும் இடைவெளி கிடைத்த போதெல்லாம் நினைத்த போதெல்லாம் சொல்லிவிட்டீர்கள் உங்களுடைய உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நன்மை ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாயிவாய நம